ओम। सद्गुरु स्वामी की जय गुरु गुृपयाव गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंद की जय <coughs> कड़सिया कड़स नम पार विच अ கண்ணன் தனக்கு ஏற்பட்ட அவமானம் அபவாதம் துஷ்கீர்த்தி பழிச்சொல் வீணான ஒரு குற்றம் புரளி கலப்பி விட்டதால் தன்னுடைய பெயர் கெட்டு போனது போய் கெட்டு போனதை சரி பண்றதுக்காக போய் இது வெளியில காண்பிக்கப்பட்ட விஷயம் பகவனுக்கு வந்து தாம்பதி கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் சத்யபாமம் கல்யாணம் பண்ணணும் அப்புறம் நிறைய வேலை நடக்குது சத்தியபாமதி வேலை நடக்கிறது நிறைய இருக்கு இப்படிலாம் இருக்கு அதனால் அப்படியே இருக்குது அவன் வந்து இன்டர்னல் அவனுடைய சங்கல்பம் அதெல்லாம் அப்படி இருக்கு அவன் இருக்கட்டும் அப்போ அதனால சத்ராஜர் அவன் வீணாக கிளப்பி விட்டு ஒரு அப்பவாத அவனுக்கு ஒரு அபச்சாரம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் கண்ணனுடைய சரித்திரம் அவனுடைய கேரக்டர் வந்து இதாப்பட்டதில ஒரு புள்ளி வைக்கப்பட்ட மாதிரி காண்பிக்கப்பட்டதில் அவனால அது வந்து தான் சரி பண்ணினமே அபஜாரம் பண்ணிக்கோமே எல்லாத்தையும் சொல்லி அப்படிங்கிறதுனால அவன் கண்ணன் வந்து இந்த மணியை திருடவில்லை மணியை அபகரிக்கவில்லை மணியை அபகரிக்கவில்லை அவன் கண்ணன் அபகரிக்கிறது எல்லாமே வெண்ணையும் பாலும் சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் தான் அதுவும் அவனை தவிர இந்த ரோகத்தில் ஒண்ணும் கிருஷ்ணமேன அவைகிட்ட அப்படின்னு பிரம்மா மோகன பார்த்தோம் வஸ்து ஜானதாமத கிருஷ்ணம் சார் சுவனிஷ்டிதம் பகவத் ரூபமும் நான் வஸ்து கிருஷ்ணனை தவிர வேறு வஸ்தும் இல்லை அப்படிங்கிறது அவனது என்னதுங்க சொல்றது என்ன இருக்கு என்னதும் ஒண்ணுதும் சொல்றது என்ன உண்மை கிடையாது எல்லாம் அவன்தான் அதனால அந்த வெண்ணையும் பாலும் திருடினதும் அவன விஷயந்தான் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து ஆனந்தத்தை கொடுப்பதற்காக வெண்ணையும் பாலையை விட பெரிய ஆனந்த பிரம்மானந்தத்தை கொடுத்தானே அதனால் அபகரித்தாங்கிற ஏற்பட்ட வந்து அப அபவாதத்தை அவ பண்ணில்லையா அதை நீக்கணும் அது என்ன பண்ணுறது அப்போ வந்து அவனோட ஒரு சந்தி பண்ணிக்கணும் சந்தி பண்ணிக்கணுன்னு என்ன பண்ணால் கொண்டை கொடுத்துடணும் மா மாப்பிள்ளை இது எங்கே பார்க்கலாம் ரிஷபாவதாரத்தில் பண்ணாரா இல்லையா வந்து இந்திரன் வந்து இது மழை பெய்யல அபச்சாரம் அவர் பார்த்தா ரிஷபதேவர் அவர் தன்னுடைய யோக பிரபாவத்தால் சூபருஷம்னு அதாவது மெட்ராஸில் வர மாதிரி இல்லை சூபர்ஷம்னா எவ்வளோ ஜலம் வேணும் அவ்வளோதான் மழை பெய்யும் சூபர்ஷம் அப்போ என்ன பார்த்தா தன்னுடைய பெண்ணை கொடுத்துட்டார் அவருக்கு உடனே மாப்பிள்ளையா பண்ணிட்டு அவர் மாமனர் ஆகிட்டார் அப்போ அவர்கிட்ட பகைமை வராது அப்படி அது மாதிரி தான் ராஜாக்கன் அது ஒரு நீதி ராஜநீதி அப்போ ஒற்றுமை இருக்கும் அப்படி அவர் பண்ணிட்டார்னால அது பார்த்தார் அடுத்தது அப்போ விவரமாக பார்க்கும் இந்த இடத்துல விட்டு திரும்ப பகவான் கிருஷ்ணன் சத்ராஜி சபைக்கு வரவழிச்சும் எல்லார் முன்னாலையும் வச்சும் குரசேகம மாராஜாவுங்களுடைய எதிர்த்தாப்பில் ராஜாவான் சாட்சி ராஜாவுக்கு குருசேவ மகாராஜா சாட்சியின்னு வச்சுட்டு எதுக்கு அப்புறம் செவந்தகமணி திரும்ப கிடைச்ச விஷயத்தை ஆரம்பத்திலே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டும் அந்த மணியை செவந்தகமணி ஆரத்தை செமந்தகமணி வித் அந்த ரத்ன ஆரத்தை அப்படியே அவர்கிட்ட கொடுத்தார் சத்ராஜி யார் பண் பகவான் அப்போது சத்ராஜனும் ரத்னத்தை பெற்றுக்கொண்டும் வெட்கப்பட்டு அனாவசியமாக தப்புட்டோமுடியும் ஆமாம் இப்போது யாராவத்தரை வந்து வந்து யாராவத்தர் வந்து சம் எக்ஸ் ஒரு ஒய்யை வந்து தப்பாக சொல்லிட்டு அந்த எக்ஸ் வந்து தான் சரின்னுங்கிறத காமிச்சு ஒய்யை வந்து இல்லாருந்தாலும் சொல்லிட்டாங்க அந்த ஒய்யை வருத்தப்படுவார் நம்ம திருவிடா மாதிரி இல்லாட்டால் இல்லைட்டாட்டாட்டாட்டாட்டாட்ட மற்றவரெலாம் வருத்தப்படுவோம் சாதாரண மக்களானால் வருத்தப்படுவோம் திரவிடியாசான் வருத்தப்படும் திரிவிடியாலாம் என்ன வேறு ஏதாவது பண்ணுவோம் அப்போது ரத்தத்தை பெற்றுக்கொண்டோம் வருத்தப்பட்டம் வெ வெ வெ தன்னுடைய தப்புக்கு தான் செஞ்ச அபச்சாரத்துக்கு தவறுக்கு பாப்பத்துக்கும் வருத்தப்பட்டு சமயத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கு போனோம் தான் பண்ண தப்பு அபச்சாரத்துக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் தோசிச்சோம் அப்போ பலம் கிருஷ்ணன் பகவான் அவனோட பகை வந்துருத்தேன் விரோதம் வந்துருத்தேன் இதை சரி பண்ணணுவேன் எப்படி துடைத்து இதே சரி பண்ணுவேன் இதை கடை சொல்லுவேன் இந்திரன் வந்து எப்படி லட்சருக்கு ஜெயந்தி ஜெயந்தன் ஜெயந்தின்னு சொல்லப்படுதலும் பெண்ணை கொடுத்தாலும் பார்த்துட்டு வந்திருக்கும் அஞ்சாவது ஸ்கந்தத்தில் நாலாவது அத்தியாயத்தில் பார்த்துட்டு வந்திருக்கும் அப்போ என்ன செஞ்சால் கிருஷ்ணனுக்கு மன சந்தோஷப்படுவார் மன அவனை பிரீத்தியடை ஆனந்தப்படுத்த முடியும் அவனை சரி கட்ட முடியும் நம்ம மாமனாராயும் ஆப்பிளையாகிட்டா செய்யணும் அப்போ எதை பண்ணால் எனக்கு நன்மை கட்டும் ஜனங்களும் அந்த அபச்சார வார்த்தைகளால் அவச்சொல்லால் என்ன வந்து இதை திட்டாமல் இருப்பால் வெய்யாமல் இருப்பார்கள் திட்டாமல் இருப்பார்கள் அப்போ உண்மையில் நான் வந்து ஒரு இது அதாவது லாங் டர்ம் பிளானிங் இல்லாதவன் அதாவது குறுகிய மனசு கொண்டவன் நெடன் நோக்கு இல்லாதவன் பக்கத்தில் உடனே என்ன கிடைக்கும் கிடைக்காது அதை பற்றியான நினைச்சுக்கணும் தூர யோச்சனை தீர்க்கலோச்சனை பண்ணார்வன் தீர்க்க ஆலோசனை பண்ணார்வன் புத்தி இல்லாத முட்டாள் ஆலோசனை இல்லாத முட்டாடணும் பணவரிப்படுத்தணும் எனக்கு பெரும் பெரும் பேராசைப்பட்டவன் அப்படின்னு நினைச்சாள் அவன் தன்னையை பற்றி கரெக்டாக புரிஞ்சுட்டாங்க வருத்தப்பட்டான் ரொம்ப வருத்தப்பட்டான் சரி அப்போ பெண்களில் ரத்னம் மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய பெண் சத்யபாம பூமி அம்சம் பூமி தேவியினுடைய அவளையும் இந்த ரத்னத்தையும் அவருக்கு நான் கொடுக்குறேன் இது ஒன்று சரி பண்ண வழி ஏற்ற வழி வேறு வழியில் எனக்கு மனசு சாந்தி கிடைக்காது யோசிச்சு ஏன்னா இதுக்கப்புறம் சத்தியமாக வந்த மாதிரி சத்தியமாக வச்சு வேலை இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாம்பாவதி வச்சு நிறையா வேலை இருக்குது அவர் வந்து அப்படிலாம் இருக்குது பகவானுடைய கிராண்ட் பிளான் அதுதான் அவருடைய சங்கல் அப்படின்னு மனசில் நினைத்த அடுத்தது நாற்பத்தி மூணுலந்து மூலத்தை சேவித்து முடித்து விடுவோம் அத்தியாயத்தம் விவசோ புத்தியா சத்ராஜத்தை சுசுதா சுபாம் மணி மணிமுமிய கிருஷ்ணாயம் உபஜாரம் விவசோ புத்தியா சத்ராஜத்தை சுசுதா சுபாம் மணிச்சயமிய கிருஷ்ணாயம் உபஜாராம் பகவான் உபயமயம் ீலூபியகு தாம் சத்தியா பகவான் உபயமயாச்சி சீலூப்பியன்விக நம பிரதிட்சாமோ வய நூத்தம் வயச்சலிண நம பிரதாமோ வய நூப்பா வயச்சலிநா முடிக்கொண்டிருக்கும் நாற்பத்தி அஞ்சாவது வந்து இந்த ஐம்பத்தி ஆறாவது நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தோட ஐம்பத்தி ஆறாவது மரு முன்னாச்சோசு மணிஞ்சஸ்வயமுய உபஜாரம் விவசிபு ஷத்திராஜிரசு மணிஞ்சஸ்வயமுமியிருஷ்ணாஜாரா சத்தமியாச்சும் சீலாரியு தாம் சத்தா பகவன் உபயே யகுதி தான் ஓதாரியுதா பகவாமோ வய நூப்பம் வயச்ச பலினா பகவீம் பிராமாமோ வய நூப்பம்னா நாற்பத்தஞ்சாவது ஸ்லோகம் எண்பத்தி எண்ண சம்பாக்கும் என்ன சொல்றார் சுக்கபிரம மேல சொல்றார் இப்படி புத்தி யோசிச்சான் தீர்க்கமா யோசிச்சு இப்பதான் யோசிச்சான் அப்படி சத்ராஜர உடனே மனசுல நிச்சயம் பண்ணிக்கொண்டு சுப லட்சணங்களோட சுப லட்சணங்களோட அழகா இருக்கக்கூடிய தன்னுடைய பெண்ணையும் செமந்தக தானாகவே உயர்த்தி கொண்டு பகவான் வந்து கேட்கல இதுவராக எடுத்துக்கொண்டும் அதாவது பெண் குடும்பம்னு போய் கேட்கணும் அது கேட்கணும் முயற்சி எடுத்துக்கொண்டு தானாகவே செல்ஃப் இனிஷியேட்டிவ் செல்ஃப் டிரைவ் தானாகவே கிருஷ்ணனுக்கு போய் காணிக்கையாக சமர்ப்பணம் பண்ணணும் அப்போது எல்லா ராஜாக்களாலையும் யாஜிக்கப்பட்டவள் எல்லா ராஜாக்களையும் கேட்டுருக்கார்கள் யாஜிக்கப்பட்டவள் நல்ல சுபாவம் கொண்டவள் அழகானவள் இந்த அவர் கல்யாணம் பண்ணின்றதையும் பதினாறாயிரத்தி நூற்றி எட்டில் சத்யமாமாரா மிகவும் அழகானவள் நல்ல சுபாவம் கொண்டவள் அழகானவள் பூமி மாதாவனுடைய அம்சம் பூமி माता, பூமி தேவி சத்யபாமா ஆண்டா இப்படி அம்சம் இப்ப ஔதாரியம் இப்படி குணங்கள் கொண்டவர் சத்யபாமாய கிருஷ்ண பகவான் முறைப்படி விவாகம் செய்து கொண்டான் பகவான் யதாவதி தாம் சத்யபாமாம் பகவான் யதாவதி உபயமே யதாவதி எப்படி பண்ணணுமோ அந்த முறை பிரகாரம் கல்யாணம் செய்து கொண்டோம் ஏ ராஜன்னு நாங்கள் வந்து ரத்ன கண்ணன் சொல்கிறோம் நாங்கள் ரத்னத்துலாம் விரும்பல குமிந்தகமணி ரத்ன விரும்பல சூரிய பக்தான் தேவபக்தான் தூரிய பக்தன் உங்கள்கிட்டயே இருக்கணும் இப்படி அதை பலத்தை மாத்திரம் எங்கள்கிட்ட கொடுக்கணும் பலத்தை அனுபவிக்கலாம் நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பகவான் சொல்கிறார் பாதி அவன்கிட்ட இருக்கிறாப்பையும் பாதி நமக்கு வராப்படையும் நமக்கு வேண்டியது அந்த எட்டு பாரம் தங்கம் எட்டு பார் அந்த துவாரக்கையில் இருந்தால் பலவிதமான இது சொன்னோம் இல்லையா என் நன்மைகள் இதில் டேஞ்சென்ஷியல் பெனிஃபிட்ஸ் என்ன டேஞ்சென்ஷியல் பெனிஃபிட் இது பஞ்சம் பட்னி வராது மாரி வராது ஆதி வியாதி வராது மனுஷர் மனுஷருக்கு வரக்கூடிய வியாதிகள் சரீரத்துக்கு வர வியாதிகள் வராது சுபிக்ஷமாக இருப்பார்கள் மாயினுடைய கஷ்டம் வராது இப்படி பலவிதமான விஷயம் உண்டு இல்லையா அதனால் அது டேஞ்சென்ஷியல் பெனிஃபிட் இதை டைரெக்டா தெரியக்கூடும் என்னன்னா முக்கால் டன்னு தங்க தங்கம் இது நைன் ஒன் சிக்ஸ் தங்கம் அப்புறம் அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு உமாவா அப்படி யோசிச்சு பாருங்கள் எழுநூத்தி ஐம்பது முக்கால் டன் தங்க எழுநூத்தி ஐம்பது கிலோ அப்படி கிடைக்கும் அதனால அது மாத்திரம் இதுக்கந்த ராஜ்ஜியத்துக்கு ட்ரெஷர் இருக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் வேற ஒன்றும் இல்லை இதான் தங்க தங்க நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டோம் என்னால் வேறு நடக்க வேண்டியிருக்கேன் சொல்லி இதோ சொன்னான் வருமா பார்த்தா இப்படி மனசில் தீர்மானம் பண்ண சத்ராஜத்தை தானாக வந்து கிருஷ்ணன் டேன் தன்னுடைய அழகான பெண் ஆமாம் பெண் சத்யபாமிக்கு கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எப்படி இருக்கும்னு விரும்பினாலும் அதே மாதிரி க சத்யபாமிக்கு அது இங்கே காமிக்கையில் உண்டும் அதனால் அது சத்தியபாமையும் மணியும் அவருக்கு காணிக்கையாக ஸ்ரீதனமாக ஸ்ரீதனமாக ஸ்ரீதனமாக ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் ஸ்ரீதனம் ஸ்ரீதனமா ஸ்ரீதனம் ஸ்ரீதனமா கொடுத்தார் அப்போ அவளுக்கும் அந்த சத்தியபாமா நல்ல ஒழுக்கம் கொண்டவள் நல்ல பண்பு கொண்டவள் அழகானவள் நல்ல பெரும் தன்மை கொண்டவள் நல்ல குணங்கள் கொண்ட சத்தியபாமையும் கல்யாணம் பண்ணிட்டு தான் பல ராஜாக்கள் கீழ நிற்கிறார்கள் வேண்டின்றார்கள் ஆனா அப்போ பகவானுக்கு வந்து சத்தியபாமா கல்யாணம் பண்ண அவளை முறைப்படி பகவான் கிருஷ்ணன் கல்யாணம் செய்து கொண்டார் தாம் சத்யபாம் பகவான் உப்பயேமை ஏதாவது தாம் சத்யபாமாம் பகவான் உப்பயேமே ஏதாவது அப்படி பூமி தேவியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய இந்த சத்யபாமையை ஒரு முறைப்படி கல்யாணம் செய்து கொண்டார் வணங்க பகவான் நாகன் அப்போ கிருஷ்ணன் ரத்தம் இருந்தால் ராஜனே இந்த ரத்தம் உங்கள்கிட்ட நல்லது நான் எடுத்துக்கலேன் சூரியதேவனுடைய பக்தன் நீ சூரியனுடைய பக்தன் அந்த பகவான் கொடுத்துருக்கார் உங்கள்கிட்ட இருக்கணும் ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய அந்த எட்டு பார சங்கத்தை மாத்திரம் ராஜ்யத்துக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணார் இதோட இந்த ஐம்பத்தி ஆறாவது தேதி முடியாது ஐம்பத்தேழாவது தேத்துல மூ மூலத்தை அதாவது நீ பழத்தை மாத்திரம் கொடுத்து நீ உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னு ோ பாண்டீே சோஹியோ கோணே வாச்ச விஜா தண்ட குலியக்கணே சகராமோணி பீஷம் கிருப்பூரம் ஹாந்திரோணமே சங்கமியா கஷ்ட வீஷ்வம் கிருப்பீம் கிருப்பூரம் காந்தாரி திரோணமே துலியு சங்கமியா கஷ்ட ல்தரம் ராஜன் சரதன்வனூ அக்கூரகணோ மணி கிருஷ்யத்தை லம் ராஜன் சரதன்வூச்சு அக்கூரகணோ மணி கிருஷ்யத்தை யோ அமியம் சம்பிரியன விகர்ஹிண கிருஷ்ணயிருஷ்ணா ஆதா நத்திரமன் வியாதிமம் சம்பிரியனியரத் விகர்ஷிணா கிருஷ்ணா கிருஷ்ணா அதான் நத்தராஜி தராதரன் எம் பிள்ளமதிஹேத்தம் அத்தம் அசம் பிள்ளமதிஸ்தம் அத்தஞ்சம் அசத்தமாக சனவீன்லோபா சாப்பீவி எவம் பிள்ளமத்தம் சாஜம் அசத்தமாக சனம் அவீன் லோபாத் சாப்பீவி முதலஞ்சுலோக்கம் பற்றி ஏழாவது அதாஜம் இது வந்து ரெண்டாவத சுவந்த ஈசுகோ வாச விஜாத்தோவி கண்ண பாண்டிஞ்சுணே கராமோ யோ குருக்கோ வாச விஜாத்தோவிந்தோா கண்ண பாண்டிஞ்சுணே கராமோ கருஷ்மம் கிருப்பூரம் திரோணமே துக்கோச்சா கஷ்டம் இது ஹோச்சம் ீரணமேச்சு சங்கம் ஆ கஷ்டமிது நம்ஜன் சதன் வானமூம் அக்ரூரகர்மாணோ மணி கமன் கிருஷ்ண லந்தம் ரஜன் சதன்மான அக்கூரகணோ மணி கிருஷ்யே லோ அஸ்மியம் சம்பதி சூத்திய கனியரத் விகணா கிருஷ்ணா அதான் நத்தாஜி கமத்து பராத்தம் அன்வி அஸ்மியம் சம்பதிசுத்த கனாரிய அதான் நிரத்தம் அன்புயேஷ்டாஜ் அம் அயானவதி லோபாது சபாபா கஷ்ண ஜீவிதா இப்போ பின்னமதிமசத்துமஹம் அயானவதி லோபாது சபாபா கஷ்ண ஜீவிதா அஞ்சாவது ஸ்லோகம் அர்த்தமாக இந்த ரெண்டாவது பாகமான சிவந்த கோபாக்கியானத்தில் தான் இன்னும் அது தொடருது அந்த அப்பபாதம் இன்னும் தொடருது நிறைய தொடர் பாகம் அது பாகவதத்தை விட விஷ்ணு புராணத்தில் கொஞ்சம் அந்த கண்ணனுடைய அந்த இத கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன் அது நித்தியம் நாராயணன் பார்த்த கண்ணன் வந்து பகவானாக கொஞ்சம் கூட காமிச்சிட மாட்டார் கண்ணன் சாதாரண மனுஷனாக பார்த்துக்கணும் சுவர் சொல்கிறார் சுகர் சொல்கிறார் பாண்டவர்கள் அந்த அறக்கு மாளிகையில் அதாவது மகாபாரத சம்பந்தமான அறக்கு மாளிகையிலேருந்து எரிக்கப்பட்டார்கள் அப்படின்னு எரிஞ்சு போயிட்டார்கள் அப்படின்னு உலகத்திற்கு பறவை விட்டு அந்த அரக்கு மாளிகை அந்த அர துரியோதனன் சக்குனி அவங்க கேங்கு திரதராஷ்டனுடைய ஒரு சம்மதத்தோட அப்படி பண்ணப்பட்டது அந்த அறக்குமாளியில் வந்து அவர்கள் விஷயம் தெரிஞ்சு விட்டுடும் விதூரர் விதருடைய ஒரு அட்வைஸால் விதுரருடைய அட்வைஸால் தெரிஞ்சு விட்டு ஊடமாக சொல்லி புரிஞ்சு விட்டு அப்போ ஒரு இது பள்ளம் ஏற்படுத்தி அதாவது வெளியில் வந்து ஒரு வழி ஏற்படுத்தும் ஒரு குகை மாதிரி ஒரு குகை மாதிரி தப்பி போகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்திட்டோம் அதுக்கப்புறம் புரோச்சனன்னு அவர்களுக்கு வேண்டிய ஆள் அவனும் அவனுடைய ஆட்கள்லாம் அங்கே தூங்கிட்டு அவங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து நமக்கு நெருப்பு நம்ம அந்த அறக்கு மாளிகை நெருப்பு வச்சிடணும்னு சொல்லி அப்போ அறக்கு மாளிகை நெருப்பு வச்சுட்டு அவர்கள் கிளம்பிட்டார்கள் இது யாருக்கும் தெரியாது பகவான் அவன் அந்தரியாமி தெரியும் அவன் அசர்வக்யம் தெரியும் அப்போ வெளியில் இருக்கிற லோகர்கள் அது அவர்களுக்கு அந்த விஷயத்தை அப்படியே அனுசரித்து நடக்கணும் அப்போ பாண்டவர்கள் யார் அப்போது நம்முடைய அத்த புள்ளிகள் அவருக்கு அத்தை புள்ளிகள் அதனால் பாண்டவர்கள் அறக்குமாளையிலேருந்து ஒய் வழியாக வெளியில் போயிட்டார் அவர்கள் வந்து அக்னியில் தீக்கிரியாக இல்லைங்கிற சமாச்சாரம் அவனுக்கு அந்தரகமாக தெரியும் அது அது வந்து வெளியில் விட முடியும் எங்கேயும் தெரிய கிருஷ்ணன் வந்து வேறு வியாசர் கிருஷ்ணனுக்கு எல்லா அப்படியே வந்து தெரியும் கிருஷ்ணன் வந்து பாண்டவர்களையும் புத்திரையும் அப்படி எரிந்து போயிட்டார்கள் மறிச்சிட்டார்கள் அப்படின்னு உலகத்தில் சொல்லப்பட்டு இல்லையே அதனால் குலத்துக்கு உச்சிதமான அதாவது துக்கம் விசாரிப்பதற்காக பலராமனோட கூட அந்த ஹத்தினாபுரத்துக்கும் போகிறார் குரு தேசத்துக்கு போகிறார் பீஷ்மாதிகளுக்கு துல்லியமான கொண்ட அந்த ராமகிருஷ்ணன் அப்படி காமிச்சுக்கணும் காமிச்சுக்கிறார் பீஷ்மாதிகளுக்கு காமிச்சுட்டு பீஷ்பரையும் மிதுனோட கூட இருக்கக்கூடிய கிருப்பரையும் கிருப்பரை வந்து அவர்கள் குலத்துக்கு ஆச்சாரியம் கிருப்பாச்சாரியன் அந்த கிருப்பாச்சன காந்தாரி அந்த திருதராஷ்டிரனுடைய மனைவி கண்ணு கிரதராஷ்டிரனும் கண் தெரியாத குருடன் அவருக்கு வந்து அதனால் எவ்வளவு க பத்தியவர்கள் யாருக்காள் கண்ணை கட்டுகின்றவள் காந்தாரி இந்த துரியோதனுடைய அம்மா தாயார் அவளும் பார்த்து ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது துக்கம் விசாரிக்கிற மாத்தப்பட்டு அப்படி சொல்லி இல்லை அவள் தெரியிற மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி காமிச்சுக்கணும் அப்போ ஏ ராஜன் அக்ரூரனுக்கு தவறமாகும் இதுதான் தக்க சமயம்னு தெரிஞ்சு கொண்டும் இங்க துவாரக்கையில துவாரக்கையில இருந்து பகவான் கிளம்பி அத்தியாபரம் போயிருக்காங்க துவாரக்கையில கண்ணன் இல்லை பலராமனும் இல்ல பலராமனும் கிருஷ்ணன் இல்லாத அதுதான் சரியான சமயம் அக்ரூரர் கிருத்தவர் மாதிரி சொல்லி ரத்னம் ஏன் சத் சத்ராஜரியிலேருந்து அபகரிக்கப்படவில்லை ஏன் அவன்கிட்ட இருந்து நம்ம பிடுங்கக்கூடாது அப்படின்னு சததன்வான்ட்ட சொன்னார் சததன்வா உசுப்பி விட்டார்கள் கிளப்பி விட்டார்கள் சததன்வாவை ஏற்றி விட்டு கிளப்பி விட்டு உசுப்பி விட்டு அவனை வேப்பர் அடித்து அவனை ஒரு மாதிரி கிளப்பி விட்டார் யார் ஒருத்தர் வந்து நமக்கு நமக்கு வந்து பெண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பிரதிக்கம் பண்ணிட்டு நம்மளை நிந்திச்சுட்டும் கிருஷ்ணனை கொடுத்தானோ அந்த சத்ராஜி ஏன் வந்து அவனுடைய தம்பியான பிரசேனனை பின்பற்றி போகக்கூடாது பாகரத் இதில் ராமாயணத்தில் வரும் சுக்கிரேவனை நான் மிரட்டுறபோது ஏன்னா காலம் தாண்டி போடுச்சேன் நாலு மாதம் ஃப்ரீ ஃப்ரீ டைம் கொடுத்தார் வந்து அதுக்கப்புறம் இன்னும் வேலை செய்கிறாப்புறம் தெரியலேன்னு பார்த்தார் லக்ஷ்மணை நினைச்சார் நச்ச சங்குச்சிரப்பந்தா ஏன்னா வாலி ஹத்தகா அப்படின்லாம் வரும் அந்த அண்ணனான வாலி எப்படி முடிக்கப்பட்டாலோ அந்த பாதை இன்னும் அடைக்கப்படவில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் லக்ஷ்மணன் சொல்கிறோம் ஏற்கனவே ஒரு கோபம் வந்து நட சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இங்கேயும் அந்த தம்பி போன பிரசேரன் போன வழியில் இவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் களைப்பு விட்டார் புளி புதி விட்டார் அப்படியே அவர்களால் புத்தி கலைக்கப்பட்டு புத்தி கெடுக்கப்பட்டு மிக துஷ்டனான பாப்பியான அல்பாயுஸ் கொண்டவரான அவன் வந்து ரத்னத்தில் அதாவது அந்த செமந்த கமணியில் இருக்கக்கூடிய ஒரு பேராசி லோபம் அதனால் சத்தராஜத்தை தூங்கிட்டு இருக்கிற போது அவன் முடிச்சுட்டாரு தூங்கிட்டு இருக்கிற சத்ராஜ்யத்தை கொண்டுட்டார் அவன் அந்த அஸ்வத்தாமா எப்படி தூண்டி தூங்கிட்டு இருக்கக்கூடிய உப்ப பாண்டவர்களை மாதிரி கொண்டுட்டாங்க இவர் நம்ம பார்க்குறோம் சுக்கர சொல்கிறார் பாண்டவர்களும் குந்தியும் அறக்கு மாலையில எரிஞ்சு போயிட்டார் இது உலகத்துல பரவின செய்தி அத கேள்விப்பட்ட கிருஷ்ணன் உண்மை என்னங்கிறது தெரியும் இருந்தாலும் குல வழக்கம் அத்தை அத்த பிள்ளைகள் அத்தையும் அத்த பிள்ளைகள் அதனால உபச்சாரத்துக்காக துக்க உபச்சாரத்துக்காக பலராமனோட பலராமனுக்கு அத்தை பிள்ளையாச்சு அத்தை பிள்ளைகள் ஆச்சு அத்தினபுரத்துக்கு போறாரு கிருஷ்ணனுக்கு தெரியும் பாண்டவர்கள் அறக்குமாலையிலிருந்து அந்த ஒரு பள்ளம் வெட்டி கையை குகையை ஏற்படுத்திக் கொண்டு வெளியே தப்பித்து போயிட்டார்கள் சௌக்கியமாக இருக்காலும் தெரியும் ஆனால் உலோக வழக்கு பிரகாரம் எல்லாருக்கும் காண்பிக்கணும் காண்போம் அப்படி தான் எப்படின்னு ஆமாம் ஃபஸ்ட்டு டேரக்ட் ஒன் to ஒன் கான்டாக்ட் ஆர் டேரக்டும் அவர்களை நேராக மீட் பண்ணுறது பாண்டவர்கள் சொல்லணும் பாண்டவர்கள் கிருஷ்ணன் எப்போ மீட் பண்ணானா திரௌபதியின் பயன்படுத்தணும் துறைபதி சுவயரத்தில் அர்ஜுனன் ஜெயிச்சதே பகவானுடைய கிருப்பையால் தான் அது நமக்கு உள்ள தெரிய வேண்டிய விஷயம் வெளியில் அப்படிதான் விஷயம் அப்போ தான் அப்பெல்லாம் அவர்கள் வந்து சந்திக்கிறார்கள் அதாவது தன்னுடைய அத்தையும் அத்தை பிள்ளைகளையும் அப்போ கண்ணன் சந்திக்கிறார் நேரம் வீட்பர் கிருப்பர் விதுரர் காந்தாரி துரோணர் இவர்களோடு சேர்ந்துட்டேன் இல்லை ஹத்தினாபுரத்தில் கூடியவர்கள் துரோணர் ஆச்சாரியர் வித்தை கற்றுக் கொடுக்கூடியவர் அவருடைய புறத்துக்கு ஆச்சாரியர் விதுரர் பிரதம பீஷ்மர் சந்தனுடைய பிள்ளை தெரியும் அவரை வந்து ரஷிப்பதற்காக அந்த குளத்தை ரைஸ் இருக்கக்கூடியவர் காந்தாரி திருதராஷ்டனுடைய மணி இப்படி அவர்களோடு சேர்ந்து அவருடைய அந்த இது துக்கம் அதாவது குந்தியும் பாண்டவர்களும் இறந்து போயிட்டார்கள் துக்கத்தில் துயரத்தில் பங்கு கொன்றதுக்காக வந்த பலராமகிருஷ்ணன் ஆரோ என்னடாக இருக்கு ஐயோ பார்க்கணும் ரொம்ப பெரிய ஒரு நஷ்டம் பெரிய ஒரு துக்கம் கொடுத்தேன் என்ன ஐயோ அந்தோ பரிதாப் அப்படிங்கிறவள சொன்னார்கள் அவர்களுக்கு தெரியும் இந்த திருதராஷ்டனும் துரியோதனன் சகுனியால் சேர்ந்து செய்து வைக்கப்பட்ட சதீன் அறக்குமதி ராஜனே இப்படி இந்த பலராமனும் கிருஷ்ணனும் அஸ்தினாபுரத்துக்கு போன அந்த கேப் பீரியட் இருக்க இடைவெளி பீரியடு அதனால் சரியான சமயம்னு நினச்சாரு சரியான டைம் நினச்சுட்டு அக்ரூரனும் கிருத்தவர்மாவும் சத் சதன் வாங்கிட்ட போய் அத்ராஜன் மணியே பிடிக்காம இருக்க பறிக்காம இருக்கேன்னு அவனை ஏற்றி விட்டு உரு உசுப்பி விட்டு கிளப்பி விட்டு அவனை பண்ணாரு அதாவது மணியை அவர் வந்து கலப்புறதுக்காக பார்த்தார் ரத்னம் போன்ற தன்னுடைய பெண்ணான சத்யபாமையை எங்கள் முன்னால உனக்கு தருவதாக வாக்களித்துட்டும் இது மாதிரி களைப்பு விட்டு வந்தது உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டோம் நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டும் கிருஷ்ணனுக்கு இந்த சத்தராஜர் கொடுத்துட்டான் தன்னுடைய பெண்ணான சத்யபாமையை ஏன் தன்னுடைய தம்பி அவன் தொடரக்கூடாது தம்பி பிரச்சயணன் எப்படி போனானோ அப்படி இவனையும் முடிச்சிருவோம் அப்படின்னு மரணம் நெருங்கி நான் அந்த பாப்பியான சத கெட்டவன் இந்த இவர்களால் தூண்டப்பட்டு அவனுக்கு விஷயம் புரியலை மேலே பரம்பி